வணக்கம் ஜூலை பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபது நச்சினை பொது அறிவு குவியலுக்காக மயிலாடுதுறை காயத்ரி நேற்று கேட்கப்பட்ட நச்சினை பொது குவியலுக்கான விடைகள் ஒன்று தக்காளி தோன்றிய நாடு தென் அமெரிக்கா இரண்டு நார்வே நாணயத்தின் பெயர் குரோனர் மூன்று இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கான இ பஞ்சாயத்து புரஸ்கார் விருதின் முதல் பரிசை வென்ற மாநிலம் ஹிமாச்சல பிரதேசம் இனி நற்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் காச முற்றிலுமாக ஒழிக்க சிறப்பாக செயல்பட்ட மாநிலங்கள் பட்டியலில் முதல் இடத்தை பெற்ற மாநிலம் எது இரண்டு ஆளில்லா விமானங்கள் எனப்படும் ட்ரோன்களை பயன்படுத்தி பாலிவன வெட்டுக்கிளிகளை கட்டுப்படுத்தும் உலகின் முதல் நாடு எது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் பிபா மகளிர் கால்பந்து உலகக்கோப்பை போட்டியை உள்ள நாடுகள் எவை மீண்டும் சந்திப்போ நன்றி நேர்களே